प्रपन्न पारिजाताय कृष्णाय ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா भगवान श्री ஜுப்பேவித்தல்மாஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஆகார நியம யஜத்தை உபதேசம் பண்ணுறார் ஒரு சில பேர் ஆகாரத்தை நியமமாக சாப்பிட்றத அதாவது ஹிதமான ஆகாரத்தை மிதமாக பூஜைக்குரியதாக மேத்தியமாக ஹிதமித மேத்தியாசனம் தபா என்று சதாசிவிரம்மேந்திரா சொல்கிறார் தபஸுக்கு லக்ஷணம் சொல்லும் பொழுது ஹித மித மேத்திய ஹிதம்னா உடம்புக்கும் மனசுக்கும் நல்லதை செய்கிறது மிதம்னா அளவாக சாப்பிட்றது தோபாகவு பூரையேதண்ணம் தோயே நைக்கம் பிரபூரையேத் மாறுதஸ்ய பிரச்சாரார்த்தம் சதுர்த்தம் அவசேஷயேத் அப்படின்னு சாஸ்திரம் அறவயிறு சாப்பிடணும் கால் வயிறு விடணும் கால் காற்று சஞ்சரிக்கிறதுக்காக விடணும் அப்படின்னு பொதுவாக ஆயுர்வேத சாஸ்திரங்கள் இந்த ஆஹார நியமத்தை பற்றி சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிறது ஆக மிதமாக சாப்பிடணும் மேத்தியம்னா எதாக இருந்தாலும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதை பூஜைக்கு உரியதாக இருக்கணும் அந்த அதை சாப்பிட்றதையே ஒரு யஜ்யமாக பண்ணுறோம் அதுக்கு பேர் பிராணாக்னிஹோத்திரம்னு பேர் பிராணாயஸ்வாகா அபாநாயஸ்வாகா உதானாயஸ்வகா சமநாயஸ்வாகா பிரம்மணேஸ்வாகா சொல்லி நம்ம வயத்தில் இருக்கிற நெருப்பை அக்னி பகவானாக பாவனை பண்ணி நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தை பல்லுல படாமல் முதல்ல போட்டுவிட்டு அதுக்கப்புறந்தான் பல்லில் அரைச்சி சாப்பிட்றோம் அது மாத்திரமல்ல வேதங்கள்லாம் உணவை சாப்பிட்றதை பற்றி ரொம்ப விரத்தமாக சொல்லுகிறது அன்ன சூத்தம்னே ஒரு சூத்தம் இருக்குது இதை சொல்லி ஜெபிச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப உத்தமம் யாருக்கும் கொடுக்காமல் சாப்பிடப்படாது மற்றவர்களுக்கெல்லாம் உணவை வழங்கிட்டு சாப்பிடணும் கேவலாகோ பவதி சொல்லுகிறது அன்னதானத்தினால் ஆத்மானமே சித்திக்கும் என்று மகாநாயண உரிஷத்துல சொல்லுகிறது அன்னா பதின்தபா மெதா மேய மனீஷா மனீஷைய மனோ மனசா சாந்தி ஷாந்தியிஸ்மிருதிமத்திய ஸ்மரஸ்மேண விஞ்ஞானம் விஜானேத்மா தஸ்மாதர்வாண் ததாதி அப்படி வேதத்தில் அன்னதானத்தினுடைய மகிமையை சொல்லி ஆத்மஜானம் வரைக்கும் அது கொண்டு போகிறது அன்னமயகம் ஹி சோமியமனஹா அன்னத்தினால மனசு சுத்தமாகறுது அதனால் அந் அன்னன் மனசுக்கும் பிராணனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது பிராணமன்னே பிரதிஷ்டிதம் ஷரீரே பிராணப்பிரதிஷ்டிதா இப்படிலாம் நிறைய வேதங்களில் நிறைய உபாசனைகள்லாம் அன்ன அண்ணாத உபாசனையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆக உணவை அருந்திறதையே ஒரு யஜ்யமாக பண்ணுகிறார்கள் ஒரு சிலர் அதனால் என்ன ஆகிறதுனா பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி அநியத பிராணான் நியதப் பிராணேஷு ஜுஹ்வதினு சங்கராச்சாரியர் வியாக்கியானம் பண்ணுறார் அதாவது ஒழுங்கில்லாத உள்ளுக்குள்ளே இருக்கிற மூச்சு காற்றை ஒழுங்கான காற்று சஞ்சரிக்கும்படி பண்ணுறது ஆகாரத்தை நியமமாக பண்ணினா உள்ளுக்குள்ள காற்றெல்லாம் ஒழுங்காக சஞ்சரிக்கும் மனசுக்கு அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் சாந்தி ஏற்படும் ஏகாகிரதை ஏற்படும் தத்துவஜானங்கள்லாம் நல்லா புரிஞ்சிக்கலாம் இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது ஆகவே அன்ன ஆகார நியமத்தினால பிராணனை செரி பண்ணுகிறார்கள்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளே சஞ்சரிக்கிற காற்றை ஆகார நியமத்தின் மூலம் நாம் அர்த்தம் இதில் இருக்குது இப்படி பலவிதமான யஜ்யங்கள் சர்வேப்பேதே யஜ்யவிதா இது வரைக்கும் சொல்லியிருக்கோமே பன்னெண்டு யஜ்யங்கள் பிரம்மஜான யஜ்யம் தேவயஜம் இந்திரியசம்யம யஜ்யம் விஷய கிரகண யஜ்யம் ஆத்மசம்யம யஜ்யம் திரவிய யஜ்யம் தப்போய்யம் யோக யஜம் சுவாத்தியாய யஜ்யம் ஞான யஜ்யம் பிராணாயாம யஜ்யம் ஆகார நியம இந்த யஜ்யத்தை எல்லாம் யாரு அறிஞ்சு கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் யஜ்யக் கஷபித்த கல்மஷாக யஜ்யத்தினால அவர்கள் எல்லா பாபங்களையும் போக்கி விடுகிறார்கள் அவர்களுக்கு உடல் தூய்மை உள்ள தூய்மை எல்லா விதமான கோஷங்களும் சுத்தமாக இருக்குது தத்துவஜானத்தினால் பிரம்மஜான நிஷ்டை அடையறத்துக்கான எல்லா தூய்மையும் அவர்களுக்கு அனுகிரகமும் கிடைக்கிறது என்பது அர்த்தம் அபரேனியதா மனமார்ந்திரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற